சத்குருஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருபியார் கர்க்க பாகவத்தம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த சமஸ்கந்தம் பூர்வார்தம் உப்பராத்தியாயத்துல பார்க்கிறதுனா கடைசியாக நம்ம பார்த்தது அந்த கோபிகைகள் தேடி அலுத்து சலிச்சி போய் கண்டுபிடிக்க முடியாமல் போய் திரும்பி வந்து யமுனை கரைக்கே வந்துடுறார்கள் அப்படி காண்பிக்க போகிறது அதுதான் மறுபடியும் ஒரு ஆவர்த்தி பார்க்கணும் அந்த நாற்பதாவது ஸ்லோகத்துல இருந்து நாற்பத்தி வரைக்கும் இதை பார்த்துட்டு அர்த்தம் சொல்லணும் அர்த்தம் பார்ப்போம் ஹாநாத ரமண குவாசி குவாசி மகாபுஜ தாஸ்தே மே சேே தசையம் ஆனா ரமண க்ராசி க்ராசி மகாபுஜ தாஸே கிருணையா மே சகே தசையம் அன்விச்சோவோ மாகங்கோப்பிதூரோ பிரிவிஸ்லேஷமோ சீம் भगवतो प्रिय அன்விட்சியோவோ மாகம் கோப்பூரோ பிரிவிஸ் மோகிதா து சீம் தய கதிக்கணிய மானப்பிராத்தம் மாணவா மாதவனா விஸ்மர तया कतिरमाक मन प्राप्ति मधवाति अवमचराम् विभाव्यते, तमहा तथिशते वन ततो य्य ततो तम ततो तथिशते ततो यावते विभाव्यते तमहा ततो வனம் சந்திரஜோஸ் யாவிய தவிஷ்டலட்சிய தவத்தகோ தன்மன்கா தலா தேஷ்டா தமி தனியோ நாத்மா சமரு புன புலி மாகத்த காழி கிருஷ்ணாவன சமேத்த ஜகிருஷ்ணம் தடன்கிதா தன்மனே தாத்மி துணிச்சோ நாத்மாணி சமரு புனித மாகத்த காழி கிருஷ்ணாவன சமவேதா ஜகு கிருஷ்ணம் தடா கமன காங்கிதா புனா புலினமாக காலிஞ்சா கிருஷ்ண பாவனேதா ஜகு கிருஷ்ணம் தட்டா கமன காங்கிதா இதோட அந்த நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இதோட அந்த முப்பதாவது அத்தியாயமான கோபிகைகள் தேடக்கூடிய ஒரு அந்த அத்தியாயம் முடிகிறது தனியாக ஓத்திய குடும்பன அவர் தான் சொன்னப்பட்டது அணிய ஆராதினும் சொன்னது ராதிகையாக சொல்லப்பட்டது அந்த கோபிகை அந்த கோபிகை தனியாக விட்டு திராட்டில் விட்டு போயிட்டார் அவர் வந்து நம்ப முடியாது பட்டுன்னு விட்டு போயிடுவார் அவர் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அவன் பரமாத்மா அவன் பரமாத்மா ரொம்ப இப்போ ராத்திரி வேலையில் ஒரு பன்னெண்டு மணி ராத்திரி வேலையில் காட்டில் இப்போ வந்து இப்படி தேடுறாள்னா அத்த ஒருத்தருக்கு சப்போர்ட் வந்து மற்ற கோபிகைகளுக்கு இந்த கோபிகைக்கு தனியாக விட்டுட்டு போயாச்சு அப்போ என்ன பண்ணுறது அங்கே தான் இருக்கார் வேறு ஒன்றும் இல்லை மறைஞ்சிட்டார் அவ்வளோதான் அதாவது தன்னுடைய ஆகாரத்தை காண்பிக்கிறார் காண்பிக்காமல் மறைஞ்சு போயிடுறார் அதே எல்லா இடத்துலையும் இருக்கார் அவனுதான் சர்வ வியாபியாச்சு விஷ்ணுங்கிற வார்த்தையால் சொல்லப்படுது வியாபகத்துவம் சொல்லப்படுது அப்படிப்பட்டவர் அவர் கதறார் என்ன சொல்ற ஏ நாதா ஏ ரமணா ஏ தோழனே ஏ பலசாலியே எங்கே இருக்க நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க அதனால் வருத்தப்படுறேன் துக்கப்படுறேன் அழுதன் இருக்கிற அடிமையான எனக்கு நீங்கள் வந்து சந்நிதியும் தரிசைய உன்னுடைய சன்னிதானத்தை அதாவது உன்னுடைய தோற்றத்தை காண்பித்தருள்வாக நீ காண்பிப்பாயாக எங்கே இருக்கேன்னு காண்பிப்பாயா உன்னை பார்க்கணும் பார்ப்ப இப்படி கிருஷ்ணன் போன வழியை தேடி சென்ற கோபிகைகள்னால் கிருஷ்ணனை விட்டு பிரிந்ததுனால மயங்கி வருத்தப்பட்டு அழக்கூடிய அவருடைய தோழியை பார்த்துட்டார்கள் தோழியை பார்த்துட்டார் தனியாக இருக்கான் இவர்களுக்காவது அட் கூடவே அட்லீஸ்ட்டையும் கூட ஒரு சங்கம் இருந்தது அவளுக்கு ஆத்ம சகாங்கிற அப்பலம் அப்புறம் வேதாந்தத்திங்க வர முடியாது அப்படி ஆயிடுச்சி அப்போது தனியாக இருக்கக்கூடிய தோழியை பார்த்தார்கள் கிருஷ்ணன் டேந்து தான் மாத்திரம் அந்த மானப்பிராப்தியும் அதிகமான ஒரு கௌரவத்தையும் வெகுமதியும் அடைந்ததுக்கப்புறம் தன்னுடைய அந்த கர்வத்தால் கொழுப்பால் திமிரால் தானும் அடைந்த அவமானத்தை அவளால் சொல்லப்பட்டது மற்ற கோபிகளுக்கு அதை பார்த்து அவர்களும் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள் அதாவது ஒத்தருக்கொத்தர் என்னன்னு அவருடைய நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார்கள் அதாவது அவர்கள் ஒத்தொருக்கொத்தர் நடந்த விஷயங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் எல்லா கோபிகைகளுக்கும் நடுவில் இருந்து கண்ணன் மறைந்தது அவளுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கோபிகை வந்து தனியாக கூட்டுமான கோப்பிகை அவள் வந்து தனியாக கூட்டுமானப்புறம் கண்ணட்டேன் தான் அடைந்த அதிகமான ஒரு பாராட்டையும் அன்பையும் வெகுமதியும் அடைந்ததையும் தன்னுடைய ஒரு அபிமானத்தால் தான் அடைந்த அவமானத்தையும் அபிமானத்தால் அவமானம் அபிமானத்தால அவமானம் சரியான வார்த்தையா இருக்கு அபிமானம் இருந்தா அவமானம் வருது அதனால அதை கேட்டு அவள் கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த நிலா வெளிச்சம் அதாவது சரத் பௌர்ணமி அதுல தெரியக்கூடிய வெளிச்சத்துல அந்த ஸ்திரீகள் எல்லாருமே கோபிகள் எல்லாருமே காட்டில் போனார்கள் அப்புறம் பார்த்தா இருட்டா இருக்கு சூழ்ந்துருக்கு அதாவது அப்படி ஒரு இந்த பறந்து அடர்ந்து இருக்கக்கூடிய காடு அடர்ந்து இருக்கக்கூடிய காடுன்னா அப்போ அந்த காட்டினுடைய மரங்களுக்கு நடுவில் வந்தாதான் உண்டும் அந்த நிலா வெளிச்சோம் அதுவும் அப்படி அட அடர்ந்து காடு அப்போ இருட்டை இருக்கு அப்போ இருட்டு சூழ்ந்து இருக்கிறதை பார்த்து வெளிச்சம் இல்லை அவர்கள் திரும்பி விட்டார்கள் தேடிண்டே போனார்கள் மறுபடியும் காட்டுக்குள்ளேயே போயின்றே ஒரு காட்டு பிரதேசம் தானே ஒரு காட்டு பிரதேசம் ஒரு பிரதேசம் ஒரு காட்டு அப்படி போகிறபோதும் ஒரு இடத்துல ரொம்ப த இருட்டாக வெளிச்சமே இல்லை அந்த நிலா வெளிச்சம் கொஞ்சம் கூட கீழே பரவையில்லை அப்போது அவர்கள் வந்து திரும்பி விட்டார்கள் அவன் அப்போது கண்ணன்ட்டியே மனசு போனவர்கள் அவனை பற்றியே பேசுகிறார்கள் அவனுடைய லீலைகளையே அபிநயம் செய்கிறார்கள் அனுகரணம் பண்ணுகிறார்கள் நடித்து காண்பிக்கிறார்கள் அதையே அவர்கள் வந்து நடித்து அபிநயம் பண்ணி அனுபவிக்கிறார்கள் அவர்களையே தன்னுடைய உசுராக நினைக்கிறார்கள் அவன்தான் தன்னுடைய ஆத்மா நினைக்கிறார்கள் அப்படி அவனுடைய குணங்கள் அவனுடைய லீலைகள் அவனுடைய பேச்சு நடை உடை பாவனை லீலைகள் அவனுடைய முகபாவனை முகம் ரூபம் இதையே கானம் பண்ணுறார்கள் அவர்கள் வந்து இப்படியே பார்த்துட்டு தன்னுடைய அவர்களுடைய வீடை பற்றி நினைக்கவே இல்லை வீட்டு ஸ்மரணமே இல்லை அப்போது கிருஷ்ணனையே தியானம் பண்ணிக்கொண்டிருந்தோ அவனையே தியானத்தில் இருந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணார்கள் இங்கே போகிறது யமுனா நிதியின் காடு யமுனா நிதியினுடைய மனதில் திட்டுக்கு யோனா நதி மணல் திட்டத்தில் நேராக அந்த சந்திர ஜோஸ் அந்த சந்திரனுடைய வெளிச்சம் என்ன தெரியும் அதில் வந்துட்டு கண்ணனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு கிருஷ்ணனை எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாடுகிறார்கள் அதை எல்லாம் பாடுகிறார்கள் அதுதான் இந்த கோபிகா கீதம்னு சொல்லப்பட்டது அதுதான் இரண்டாவது மூணாவது கீதம் முதல்ல பார்த்தது வேணு கீதம் அடுத்தது பிரணய கீதம் இப்போ சொல்லப்பட்டது மூணாவது கீதமான கோபிகா கீதம் வரப்போகிறது முப்பத்தி ஒன்றாவது தியாயத்தில் அப்போ வேறு எங்கே போகிறது எல்லா எங்கே போனாலும் ரங்கநீசேவின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி எங்கே போனாலும் யமுனைக்கு வந்துட வேண்டி தான் யமுனைக்கு வந்துடுவார் அவர் யமுனையில் அங்கே என்ன ஆரம்பிச்சிடலாம் அப்போது சேர்ந்த இடத்துலையும் அங்கேயே வந்துவிட்டாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறார்கள் கண்ணனை பற்றி பாடுகிறார்கள் மேலே விவரமாக பார்ப்போம் இப்படி கண்ணன் ஒரு தனி கோபியை கூட்டு வந்தானா அது அதுதான் ராதைன்னு சொல்லப்பட்டவளை மேல ஏறிக்கும் உன்னா நடவடியில ஏறிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பிரியமான பிரிய சக்தியிட்ட அவர் சொன்ன உடனே அவர் தோளில் ஏற போது பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டார் தட்டுன்னு மறைஞ்சு போயிட்டார் திடீர்னு காணாம போயிட்டார் அப்போ அந்த அந்த ஸ்திரீ ரொம்ப பயப்படுறாள் வருத்தப்படுறாள் தவிக்கிறாள் அவர் தான் ராதா ஏ நாதா ஏ பிரியமானவனே ஏ பிரியமானவனே ஏ என்னுடைய பத்தியே பெரிய தோல் படைத்தவனே எங்கே இருக்கள் எங்கே இருக்கள் எங்கே இருக்கள் இறக்கத்திற்கு உங்களுடைய அடிமையான என்னை உங்கள் பக்கத்தில் சேர்த்துக்கோங்க எதில் வாருங்கள் நேராக வாருங்கள் இப்படி கதறுகிறாள் எங்கே என்னை விட்டு போயிட்டேன் ஏ நாதா ஒரு நீதான் என் தலைவன் நீ தலைவன் என்னுடைய பிரியமானவன் பிரியா பிரியன் அது வந்து பெரிய தோல் படைத்தவன் எங்க போயிட்டார் எங்க போயிட்டான் இர இறக்கத்திற்குரியவனாக அதாவது மிகவும் மென்மையான தன்மை கொண்டோ மென்மையான தன்மை கொண்டோ மிகவும் தயை காண்பிக்க வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய இறக்கத்திற்குரியான அடிமை நான் என பக்கத்துல வாங்கோ எதிர வாங்கோ காண்போம் நீங்க உங்களுடைய தோற்றத்தை பார்க்க வேண்டும் பகவான் போன பா பாரிய தேடின்னு மற்ற கோபிகள் வரா அந்த கோபிகள்னா தன்னுடைய பிரிய பிரியனான அந்த பிரேஷ்டம் பிரியனான கண்ணனுடைய பிரிவாவை கலங்கி வருத்தக்கூடிய தங்களுடைய சகி தோழியை அங்கே பக்கத்தில் பார்த்தார்கள் வர வழியில் பார்த்தார்கள் அப்போது அந்த கிருஷ்ணன் வந்து தங்கட்ட காண்பித்த அதிகமான பிரியமும் பிரேமையும் அதுக்கப்புறம் தன்னுடைய தப்பான ஒரு எண்ணத்தால் செயலால் தான் அடைந்த அவமானத்தையும் அதான் அபிமானம் தன்னை தூக்குன்னு சொன்னது அபிமானம் சொன்னது தான் தன்னை தூக்கியனால் நடக்க முடியலை தூக்கின்னு போ அப்படின்னு சொன்னது தான் வந்து மற்றவர்களை விட உயர்ந்தவள் நினச்சிருந்தனால அவமானம் அது எல்லா ககர்வம் அதனால் கா கண்ணன் விட்டு போனால் அவமானம் இதெல்லாத்தையும் அவள் வந்து மற்ற கோபிகைகளுக்கு சொல்கிறார்கள் அதை கேட்டு கோபிகள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் ஒத்தருக்கு ஒத்தர் என்ன நடந்ததுங்கிறத பரிமாறிக்கொள்கிறார்கள் கோபிகைகள் ஒன்றாக இருக்கிற போது கண்ணன் எப்படி காணாமல் போனது அவர்கள் எப்படி வந்து தேடின் வந்தார்கள் பித்து போட் பட்டு பிடிச்ச மாதிரி அழிந்தார்கள் கண்ணனுடைய நிலையில அனுகரணம் உண்டார்கள் வந்தார்கள் அந்த அடையாளங்கள்லாம் பார்த்து எப்படி தேடின்னு வந்தார்கள் பார்த்து அவர்கள் சொல்ல இவள் எப்படி வந்து தன்னை தனியாக கணவன் கூ கண்ணன் கூண்டு போனான்னு சொல்லி தனக்கு வந்து புஷ்பம் பறித்து கொடுத்து அலங்கார சிங்கார நடக்க முடியல தூக்கின் போன உடனே அப்படியே பத்தி இவள் சொல்லிக் கொண்டார்கள் இப்படி சந்திரனுடைய அந்த பிரகாசம் நில ஒளி அந்த பௌர்ணமி பௌர்ணமி ஆச்சு அது வந்து வெளிச்சம் தெரிகிற வரைக்கும் காட்டுக்குள்ள உள்ளெல்லாம் போனார்கள் தேடுறார்கள் அதுக்கப்புறம் ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னா நடத்தோம் அடர்ந்த காடாக இருக்குது உள்ளே வந்து அந்த தந்தனுடைய வெளிச்சம் அப்படி பியர்ஸ் பண்ணின்னு போகலை போகலை அப்போ பார்த்தார்கள் ரொம்ப ராத்திரி வேலை ரொம்ப கஷ்டமான இடம் அதனால் இருட்டாக இருக்கிறத பார்த்து அவர் திரும்பிவிட்டார்கள் வேறு இங்கே பண்ணுறதுன்னு கிருஷ்ணனுடைய மனத்தை பறித்து கொடு பறி கொடுத்தார்கள் கிருஷ்ணனையே தன்னுடைய மனசை பறி கொடுத்தாச்சு மனசு அவனை பற்றியே பேசுகிறார்கள் அவனை போலவே நடிக்கிறார்கள் அவனை போலவே அனுகரணம் பண்ணுறார்கள் அவனை போலயும் அபிநயம் பண்ணுறார்கள் அவனையே தன்னுடைய உசுராக நினைத்திருக்கக்கூடிய கோபிகள்னா அவனுடைய கல்யாண குணங்களை பற்றியும் பாடுகிறார்கள் அதை பற்றியே நினைக்கிறார்கள் பாடுகிறார்கள் தன்னை பற்றியோ அவர்களுடைய வீடுகளை பற்றியோ நினைக்கவே இல்லை கண்ணனை தவிர வேறு ஒரு பேச்சே கிடையாது கண்ணனை ஒரு நினைப்பே இல்லை கண்ணனை தவிர ஒரு அடைய வேண்டிய வஸ்து எதுவும் இல்லை அப்படி அதை பற்றி பார்த்துருக்காங்க மறுபடியும் என்ன பண்ணார்கள் எங்கே போகிறது அந்த யமுனியும் எந்த இடத்துல ஒரு ஒன்றா சேர்ந்து இருந்தார்களோ அந்த இடத்துக்கே வராங்க அந்த யமுனையினுடைய மணல் திட்டு அதுவோ பரந்த மணல் திட்டா இருக்குமா அப்போ வந்து அங்கே அந்த சந்திர ஜோஸ்னா அதுவும் சரத்கால பௌர்ணமி நிர்மலமான பௌர்ணமி சந்திர ஜோஸ்ன்னா ரொம்ப அழகாக நன்றாக இருக்கும் அந்த இடத்து வந்தார்கள் அப்போது கண்ணனுடைய நினைவிலேயே அவனையே பாவனையா அந்த நினைவிலே ஆழ்ந்து அவனுடைய வரவை நோக்கி அவன் தெரியும் எப்படியே பரமாத்மா எங்கே வேணால் வரலாம் அவன் இல்லாத இடம் எங்கே இருக்கு அதுதான் விஷ்ணுன்னு சொன்னது ஏன் வியாபகத்து காமிக்கிற விஷ்ணு அப்படி இருக்கார் நாராயணன் விஷ்ணு இதுக்கெல்லாம் நிறையா வியாக்கியானங்கள்லாம் சொன்னாலேயும் அப்பப்பா சொல்லியிருக்கோம் அப்போனால அங்கே வந்து இருக்கார் அவர்களை வந்து பார்த்துட்டு இருக்கார் மறைஞ்சுட்டு பார்க்குறார் அப்புறம் தன்னை விய இருக்கார் வியக்தமாகறார் அவ்வளோதான் அதை பார்த்துன்னு கிருஷ்ணனை பத்தியும் ஒன்னா சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறார்கள் கதறுகிறார்கள் புலம்புகிறார்கள் அப்படி துடிக்கிறார்கள் எப்படியெல்லாம் வரப்போறது அதுதான் கோபிகா கீதம்னு சொல்லப்பட்ட மூணாவது ராசக்கிரீடையில ராசலிலே மூணாவது அத்தியாயம் கீதமும் மூணாவது கீதமாக இருக்கு அது இருக்கு மேல ஒரு செகண்ட் முன்னாலேயே சொன்னது ஆஹ் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிற போது சொன்னதும் பொதுவாக எந்த ஒரு தெய்வதத்தை தெய்வத்தை உபாசனை பண்ணுறார்களோ அந்த தேவதையாகவே ஆகி அந்த உபாசனை வந்து அதிகமாக ஆக அதிகமாக அந்த அந்த தேவத்தையாகவே ஆகிடார்கள் அது தாதாத்ம பாவம் அப்போ அதனால எந்த தேவதையை உபாசிக்கிறானோ அந்த தேவத்தையே தான் நானே அந்த தேவதை அப்படின்னு இந்த உணர்ச்சி அது வந்துடும் அந்த தேவதாத்ம பாவம் அப்போ உபாசிய தேவத சாட்சா்கார ரூபமான பலனை அப்பொழுது தான் அவர் அடைய முடியும் அப்போது பிரம்மனிஷ்டாக சரைய நிச்சயம் பால உண்மத்த பிசாஜவத்தன் இங்கேயே பார்த்துருக்கோம் நம்ம பாகத்தில் கீழெல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பித்தன் மாதிரியும் பிசாஜி மாதிரியும் இப்படியெல்லாம் மனசு புத்தியெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போய் அலைவார்கள் அப்படி இந்த கோபிகைகள் ஆனார்கள் கண்ணனை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்போது அதனால தான் கண்ணனை பற்றியே பேசி பாடி நடித்து அபிநயம் பண்ணி அப்படியெல்லாம் ஏறி கண்ண மயமாகவே ஆகி அவர்கள் வந்து கண்ணன் இல்லாதனால அந்த ஒரு அபிமானம் இருந்தது அதை வந்து கட் பண்ணுறதுக்காக மறைந்தேன் அது ஒரு பெரிய தோஷமான அது தோஷமாக நினைக்கிறான் ஹரி அப்போது அந்த தோஷத்தை நீக்குவதற்காக மறைந்தேன் அவர்கள் துடிப்பார் மேலே பார்ப்போம் இந்த முப்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் வந்து கோபிகா கேரம் சொன்னதுன்ன அனுகாயத்திய பிரயே த இப்படியே அதுக்குடியே சுருக்கத்தை சொல்கிறார்கள் இந்த கோபித்திரீகள்லாம் ஆசையெல்லாம் விட்டு போய் வேறு ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த மணல் திட்டுக்கு வந்து கிருஷ்ணனையே பாடிக்கொண்டு அவனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கார்கள் வந்து பார்த்து அதை வச்சு பாடுகிறார்கள் அவனுடைய உயர்வையும் அவன் செய்கிற லீலைகளையும் பாடுகிறார்கள் வைக்குண்டி விஜயத்தேன்னு சொல்லப்படுறார் பின்னால் எப்படின்னா வைக்குண்டத்தில் அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய தேவிமார்கள்னா மற்றவர் ஆசரிக்கிறார்கள் அதாவது மகாலட்சுமியை எல்லாரும் மகாலட்சுமி கடாட்சம் போதும் அந்த மகாலட்சுமி கோகுரத்தையும் ஆசிரிக்கலாம் அப்படி வைக்குண்டத்தை காட்டிலும் கோகுரம் மேம்பட்டது காண்பிக்கிற ஆரம்பிக்க போறதையும் இந்த முப்பத்தி ஒன்றாவதான கோபிகா கீதம் சுவாமி எப்படி கொடுக்குறாரோ அப்படி போகும் ஏன்னா இதை வந்து ரொம்ப வசத்தியாக பலவிதத்தில் அனுபவிக்கிறார்கள் ஒரு ராகத்தில் பாடுகிறார்கள் தெற்கில் வந்து ஒரு ராகத்தில் பாடுகிறார்கள் நார்த்தில் வந்து ரொம்ப இழுத்து ரொம்ப சோகமாக நம்ம வந்து அர்த்தம் மாத்திரம் சொல்கிறோம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் முதலஞ்சு ஸ்லோகம் கோபிகா கீதம் மூணாவது கீதம் ராசிலையில் மூணாவது தியாகம் கோபிய ஊச்சு ஜெயத்தி தேதிகம் ஜென்மநாவிரஜா சயத்த இராதத்திரி தயுத்த பக்கி லவா विचिन्वते, விச்சிவத்தை ஜயதிக்க ஜன்மனயுதாவயி திருத்த சவா ராம் விட்சின்பத்தை சரத்து சாது ஜாத்த சரசிஜோதரா சுரநாத்தே அசுல் கதாசி வரதோ நேகிம்வதையே சாது ஜாத்த சரசிஜோதரா சுரநே அசுல் கி கா நேகிம் வத விஷஜல வளராட்சத்மோஷே வய ரி விஷஜாப்பழராட்சன் வஷ மாருத்த வைஜுந வஷமையத்ம விஷபத்தை நலுகோபி நந்தனோமீனா விவசேயு சுவத நோபிகா நந்தனோ நகிளதேனாத்மிருக்கிம் வினசா விஷு சேய சுவத விரச்சிபய வித் தரமீயூாம் சம்சித்தரம் காந்தமும் சிரசிதே சீக்கர விரச்சி பயம் வயத்து தரணமீயூஷாம் சம்சு தேர் பயான் கரசரோருகும் காந்த காமதும் சிரசி தேகினா ஸ்ரீகர ஸ்லோகம் இது இது இப்படி தான் வந்து மூலத்தில் இருக்குது இப்படி தான் மூலத்தில் இருக்குது நம்ம வந்து ஒரு முதல்ல ஒரு ஒரு ஆவர்த்தி மறுபடியும் ஒரு ஆவர்த்தி சொல்கிறோம் இல்லையா ரெண்டாவது ஆவர்த்தி சொல்லும்போது கிருஷ்ணனை சேர்த்துப்போம் இது என்ன பண்ண போது இந்த மாதிரி தான் முக்கியமாக இந்த பாகவரத்துல இருக்கு இதை வந்து இந்த கிருஷ்ண சப்தம் கிருஷ்ணநாமாவை நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் அனுபவிக்கிற மாதிரி பெரியவர்களை சேர்த்திருக்கார்கள் போதேந்திர சுவாமிகள் சேர்த்ததால் பெரியவர்கள் சொல்கிறார்கள் அப்போது போதேந்திர சுவாமிகள் சேர்த்த மாதிரி அதாவது அந்த கோபால மணியான கோபால சூடாமணியான கிருஷ்ண மணியான கிருஷ்ண தியூமணி கிருஷ்ண சந்திரன மணியான அதை சேர்த்ததாக சொல்கிறார்கள் அதனால் பாகவதர்கள் பாடக்கூடிய அந்த கிருஷ்ணநாமா சேர்ந்திருக்கிறத அடுத்த விஷயத்தை அடுத்த ஒரு ஆவர்த்தியில அப்படி சொல்றோம் இப்ப சொல்றேன் அதே மாதிரி कृष्णा जन्मना ஜைத்தேதிக்கமனா சயத்த இராஷ்ணி தய யிதா கிருஷ்ண ஓின்பே ஜைத்துக்கணன்மாவிரிராஷ்ஷத்தகி தயணதி வக்கி ஷவா கிருஷ்ண ஓின்பே शरतु चे कृष्ण साधु जात सरसिजोधरा कृष्णश्री मुखादृशा सुरतना कृष्णशुल्क वरध निघ्नो कृष्णनेख किं शरतुधा चे कृष्ण साधु जात सरसिजोधरा कृष्णश्रीमुषादृशा சுரதனே கிருஷ்ணாத்துசி காரனோ கிருஷ்ணனேகிம் பத விஷலப்பழராட்சன் வஷமருத்திருஷ்ண வைத்த நலா வஷமையத்மாஷ விஷ்வோஷே கிருஷ்ணே வய கிருஷ்ணரட்சிதா விஷஜலப்பழராட்ச नकल வஷமூத்திருஷவியுதான் வஷமையாத்மிருஷ்ணவிஷபத்தை கிருஷ்ணரட்சிதா நலுகோபிகாஷனந்தோலதேஹிநந்தராத்மிருக்கே விக்கலசா்த்திதோ கிருஷ்ணவி சோன் கிருஷ்ணா நலுகோபிகாஷானோ அகிலே கிருஷ்ண அந்தராத்ம விகனாச்சு கிருஷ்ண விஷ்வ சேய சுவதாம் விரச்சி பயம் கிருஷ்ணவஷ்டிரியமீயூஷாம் கிருஷ்ணம் ப கரசரோருகம் கிருஷ்ண காந்த காமு சிரசிதேஹினா கிருஷ்ணீகரகம் விரச்சிதாபயம் கிருஷ்ண விஷ்ணு துரிய சரணமீயூஷா கிருஷ்ணாசம்சுத்தேயா கரசரோருகம் கிருஷ்ண காந்த காமம் சிரசி தேகினா கிருஷ்ணீகரம் முதலாவத்தியில் சொன்னது பாகவதம் பாராயணம் பண்ணதே அப்படி தான் பண்ணது ரெண்டாவதாவர்த்தி சொன்னது அந்த பஜனை சம்பிரதாயத்தில் அவர்கள் பாடக்கூடியதாக சொன்னோம் இன்னொன்று வந்து நார்த் இந்தியாவில் அவர்கள் வந்து ஒரு இழுத்து ஒரு விதமாக அழுகியோட இருக்காப்புல இருக்கும் பாடுறது அது அடியாக இருக்கு அல்ல அர்த்தம் வந்து விளக்கம் சொல்லணும் மேலே பார்ப்போம் ராதேகிருஷ்ணன்